நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு மேலு தொண்டை வறட்சி தொண்டை கட்டு தொண்டை கம்மல் இதை போக்கக்கூடிய எலிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க கோடைக்காலம் வந்துருச்சு இல்லையா குளிர் பானங்கள் எல்லாம் வாங்கி குடிச்சிருவோம் எந்த தண்ணி கிடைச்சாலும் குடிச்சிடுவோம் அதனால நமக்கு தொண்டை வறட்சி தொண்டை கட்டு தொண்டை கம்மல் ஏற்படும் அது மட்டும் இல்லாம சின்ன காய்ச்சலும் வரும் தொண்டல கிருமிகளும் சேர்ந்துடும் இதை போக்குறதுக்கு ஒரு தேக்கரண்டி துளசி சாறு எடுத்துக்கலாம் சம அளவு தேன் கலந்து ஒரு சிட்டிக்கு உப்பும் அதுல கலந்துட்டு இதை பருகிட்டு வந்தோம்னாலே தொண்டை வறட்சி தொண்டை கட்டு தொண்டை கம்மல் எல்லாமே நீங்கிடும் இந்த காய்ச்சலும் நீங்கிடும் தொண்டை கிருமிகளும் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு கழுத்துல நெறி கட்டுதல் கழுத்து வழியெல்லாம் இருக்கும் இல்லையா அதையும் போக்கக்கூடியது இந்த துளசி சாறு என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்